வணக்கம் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து இன்று ஜூன் பதினெட்டு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் பதினெட்டாம் ஆண்டு லீ யுவான் சீனாவின் பேரரசராக முடிசூட்டி கொண்டார் டாங் வம்சம் அடுத்த மூன்று நூற்றாண்டுகளுக்கு சீனாவை ஆண்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அமெரிக்க காங்கிரஸ் பிரிட்டன் கனடா அயர்லாந்து மீது போரை அறிவித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வாட்டர் போரில் நேபோல் வெலிங்டன் பிரபுவிடம் தோல்வி அடைந்தார் இதனை அடுத்து அவர் பிரான்சின் அரசாட்சியை இரண்டாவது மற்றும் இறுதி முறையாக இழந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு பிரான்ஸ் அல்ஜீரியாவை ஊடுருவியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சார்லஸ் டார்வின் தனது படி வளர்ச்சி கொள்கை பற்றிய முடிவுகளுக்கு ஒப்பான ஆய்வு அறிக்கைகளை ஆல்பிரட் அர்சல் வாலிஸ் என்பவரிடமிருந்து பெற்றார் இதனை அடுத்து டார்வின் தனது ஆய்வு அறிக்கைகளை வெளியிட வந்தது ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய ரூபாய் வெள்ளியில் குறிக்கப்பட்ட துணை அழகுகளுடன் இலங்கையின் சட்டப்படியான நாணயமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வேற்று நாடு ஒன்று தமது நாடுகளுடன் போரில் ஈடுபட்டால் இரு நாடுகளும் நடுநிலை வகிப்பது ஒப்பந்தத்தில் ஜெர்மனியும் ரஷ்யாவும் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு சீனாவின் பேரரசி டோவாகர் சிக்ஸி என்பவர் வெளிநாட்டு தூதவர் அவர்களது குடும்பத்தினர் உட்பட சீனாவில் உள்ள அனைத்து வெளிநாட்டவரும் கொல்லப்பட்ட வேண்டும் என ஆணை பிறப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பானியர்கள் எழுநூத்தி பேர் பிரேசிலின் சான்டோஸ் கரையை அடைந்தனர் அங்கு ஜப்பானிய குடியேற்றம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிலிப்பைன்ஸ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமேலியா இயர்க் என்பவர் அட்லாண்டிக் பெருங்கடலை விமானத்தில் கடந்த முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார் விமானிகள் விமானத்தை ஒட்ட இவர் சுற்றுலா பயணியாக பயணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சமூக உடைமைவாதி ராம் மனோகர் லோஹியா போர்த்துகீசியருக்கு எதிராக கோவாவில் நேரடி நடவடிக்கை எடுக்க கோரினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கொலம்பியா ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் நீண்ட நேரம் ஒழிக்கும் இசைத்தட்டை நியூயார்க்கில் வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மலேசியாவில் கம்யூனிஸ்டுகளின் கிளர்ச்சியை அடுத்து அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முந்தைய வருடம் தொடங்கப்பட்ட எகிப்திய புரட்சி முடிவுக்கு வந்தது அலி வம்சம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு எகிப்து குடியரசாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அடையாறு புற்றுநோய் மையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வியட்நாம் போரின் போது அமெரிக்கா பி குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் தெற்கு வியட்நாமில் தாக்குதல் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவில் மசூசி மாநில நாடாளுமன்றத்தில் தமிழ் ஈழத்தை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பஹாய் சமயத்தை பின்பற்றியதற்காக பத்து பெண்கள் ஈரானில் தூக்கிலிடப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சேலஞ்சர் விண்ணோட மூலம் சாலி ரைட் என்பவர் விண்வெளிக்கு சென்றார் இவர் விண்வெளிக்கு சென்ற முதலாவது அமெரிக்க பெண் ஆவார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கசகிஸ்தானின் முதலாவது செயற்கைக்கோள் காஸ் சாட் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கக்கன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உபய்துல்லா மலேசிய தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சின்ன அண்ணாமலை இந்திய விடுதலை போராட்ட வீரர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோகுலு தமிழக ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பஞ்சு அருணாச்சலம் தமிழக திரைப்பட இயக்குநர் பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு டாபோ உம்பெக்கி தென்னாப்பிரிக்காவின் இருபத்தி மூன்றாவது தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காந்தி இந்திய அரசியல்வாதி மகாத்மா மூத்த மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தியாகராஜா மகேஸ்வரன் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு த சதீஷ்குமார் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரவிந்த் தென்னிந்திய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருவால் அமன்சன் நார்வே நாட்டு விமான ஓட்டி மற்றும் உலக சுற்றுலா பயணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்க்சிம் கார்கி ரஷ்ய புதின எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பள்ளியகர புலவர் தமிழக புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சின்ன அண்ணாமலை இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அலி அக்பர் கான் இந்துஸ்தானி இசைக்கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் சீசல்ஸ் நாட்டின் தேசிய நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே